மரியாளின் குமாரன் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு நன்றி அம்மா தேங்க்யூ இந்த தியானத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது ஏன் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது முதல் பதினாறு வசனங்களை நான் வாசிக்கிறேன் கர்த்தனுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் வாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழுகிரதேயத்தோடும் தேடுகிறவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர் உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் திடப்பட்டால் நலமாயிருக்கும் நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் நோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் துதிப்பேன் முது பிரமாணங்களை கை முற்றிலும் என்னை கைவிடாதேயும் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதனால்தானே என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் கர்த்தே நீர் துதிக்கப்படத்தக்கவர் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை என் உதறுகளால் விவரித்திருக்கிறேன் திரளான செல்வத்தில் கழிகூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுவேன் உமது தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் முது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன் வசனத்தை மறவேன் இன்றைக்கு நம்முடைய மனப்பாட வசனம் மிக முக்கியமான வசனம் சங்கீத நூற்றி பத்தொன்பது பதினொன்று நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் I have hidden your word in my heart that I might not sin against you சிறு பிராயத்திலும் வாலிப பருவத்திலும் மனனம் செய்வது மிகவும் எளிது பள்ளிக்கூடத்தில் மனநம் செய்த வாய்ப்பாடு சாகும் வரை நமக்கு நினைவு இருக்கிறது அல்லவா அது பசுமரத்தாணி போல் அமேசிங் கிரேஸ் என்ற உலக புகழ்பெற்ற பாடலை ஏற்றிய அவர் பதினேழாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் அவருடைய சாட்சியைக் கேளுங்கள் எனது இளம் மனதில் எனது தாயார் அநேக வேத பகுதிகள் விசுவாச அறிக்கைகள் பாடல்கள் சாங்ஸ் ஹிம்ஸ் செய்யுள்கள் Poetry, என்னுடைய மனதிலே பதித்து வைத்து விட்டார்கள் ஏற்ற காலத்திலே ஆண்டவர் எனது ஆன்மீக கண்களை திறந்த போது ஏற்கனவே மனநம் செய்திருந்தவை எல்லாம் என்னுடைய நினைவுக்கு வந்து பெரும் பயன் அளித்தன என்றார் தங்கள் பெற்றோரை பற்றி எத்தனை பிள்ளைகள் இவ்விதம் சாட்சி கோர முடியும் என் தம்பி கிறிஸ்டோபரும் நானும் என் பிறந்த நாளாகிய இன்று பிப்ரவரி 13 எங்கள் அம்மாவை குறித்து இவ்விதம் சாட்சி பகிர முடியும் அப்படியே எங்கள் மகளும் எனது மனைவி அவளுக்கு வேதத்தை கற்பிக்க அவளோடு செலவழித்த நேரத்தை குறித்து நன்றி உணர்வுடன் சொல்ல முடியும் மனம் வளர்ந்து பக்குவப்பட்டு கொண்டிருக்கும் காலத்தை திருவசன மனன பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்கும் உள்ள இளைஞரை நான் எப்பொழுதும் அறிவுறுத்துகிறேன் நாளொன்றுக்கு ஒரு வசனம் கூட மனநம் செய்ய முடியாத அளவு உங்கள் யாருக்கும் நேரமின்மை என்பது இருக்க முடியாது ஆண்டு தோறும் அப்படியானால் முந்நூறு வசனங்களுக்கு மேல் மனநம் செய்து மூளையில் சேர்த்து வைப்பது எவ்வளவு பெரிய சொத்து பாருங்க அப்பொழுது உங்களிலே மகிழ்ச்சியும் ஞானமும் விவேகமும் பெருக்கெடுக்கும் வாலிபத்தின் பாவ கவர்ச்சிகளுக்கு விலகி ஓடுவதும் சாத்தானை முறியடிப்பதும் உங்களுக்கு இலகுவாகிவிடும் வேத வசனங்களை மனனம் செய்வதை தாய்மொழியில் தோங்குவது நல்லது பள்ளியில் மாணவனாய் இருக்கும் போது நான் வசனங்களை தமிழில் மனப்பாடம் செய்தேன் என்னுடைய பள்ளி படிப்பு எல்லாம் நான் தமிழ் மீடியத்தில் தான் நான் படித்தேன் பதினாறு வயது நிலை கல்லூரியிலே நுழைந்த போது அவ்வசனங்களை ஆங்கிலத்தில் மனநம் செய்வது எனக்கு எளிதாயிற்று இன்று ஆங்கில வேதமும் தமிழ் வேதமும் தெரிந்திருப்பதும் இரு மொழிகளிலும் அருட்செய்தி கட்டுரைகள் எழுதுவதுமான இரட்டை பயன் எனக்கு உண்டு வசனங்களை மனனம் செய்வதற்காய் செலவழித்த மணி நேரங்கள் எனது வாழ்நாள் முழுவதற்கும் முதலீடாகவும் காப்பீடாகவும் மாறிவிட்டனர் இந்தியை வெறுத்து இந்தி பரீட்சையில் தோல்வி பெற்ற தமிழர் பலர் இந்தி திரைப்படங்கள் பார்ப்பதற்காய் இந்தியை ஆர்வமாய் படித்தனர் தெரியுமா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு விருப்பம் இருந்தால் வினை உண்டாகும் மதுரையைச் சேர்ந்த சீமோன் ஐயர் அவர்கள் கீர்த்தனையிலே பாடிய அந்த பாடலில் இருந்து ஒரு கவியை நான் இப்பொழுது வாசிக்கிறேன் தந்தை தாய் தனை மதித்து அவருடைய தயவின் கமைந்த மைந்தர்கள் உலகனில் வாழ்ந்து இருப்பார் என்று சிந்தை மகிழ்ந்து பறன் செப்பிய மொழிப்படி பணிந்து நடந்து கொண்டாரே பரன் பாலனும் நான் இளைஞனாய் இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆலயத்திற்கு போகும் பொழுது ஜப புத்தகத்தை மாத்திரம் எடுத்து கொண்டு போனேன் இன்னொரு நாள் பாமாலி கீர்த்தனை மாத்திரம் எடுத்துக் கொண்டு போனேன் அம்மா கேட்டார்கள் ஸ்டான்லி பைபிளை எங்கே என்று கேட்டார்கள் இப்பொழுதெல்லாம் பைபிள் இவ்வளவு சின்ன அளவிலே வந்திருக்கிறது சிறிதாக அப்பொழுதெல்லாம் பைபிள் பெரிதாக இருக்கும் அம்மா, ரொம்ப பெரிதா இருக்கிறதம்மா என்று நான் சொன்னேன் அப்பொழுது அம்மா சொன்னார்கள் சுமந்து செல் நாளைக்கு இந்த வேதம் உன்னை சுமந்து செல்லும் என்று சொன்னார்கள் அது வெறும் அறிவுரை அல்ல அது தீர்க்க தரிசன வார்த்தை பதினாறு வயதா இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐ ஃபெல் இன் லவ் வித் த பைபிள் இந்த வேதத்தின் மேல் நான் காதல் கொண்டேன் அன்றிலிருந்து இன்று வரை வேறு எல்லா காரியங்களுக்கும் நான் விற்கப்பட்டாலும் என் வேதத்தை யார் முன்னாலும் எந்த இடத்திலும் எந்த நாட்டிலும் அது ஒருவேளை பழங்குடி ஆதிவாசி மக்கள் இருக்கிற காடுகளாக இருக்கட்டும் அல்லது கேம்பிரிட்ஜு பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் எங்கென்றாலும் தைரியமாக இந்த திருவசனத்தை நான் திறந்து நான் வாசிக்கிறேன் அதிலிருந்து நான் போதிக்கிறேன் இன்று நீங்கள் வேதத்தை சுமந்தால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களே நங்கையர்களே நாளைக்கு இந்த வேதம் உங்களை நிச்சயமாக சுமக்கும் ஜபம் செய்வோம் நல்ல ஆண்டு வரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த திருவார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் வேதம் பொக்கிஷம் ஆண்டு வேதம் ஒரு சொத்து ஆண்டு வரேன் அது தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகிற தெளிதேனிலும் மதுரம் உள்ளது ஆண்டு வரேன் என்னுடைய பிறந்தநாளாகிய இன்று என்னுடைய தாயாருக்காக நான் நன்றி சொல்கிறேன் என்னுடைய இருதயமாகிய களைஞ்சியத்திலே எத்தனை வசனங்களை அவர்கள் கண்டிப்பாக மனப்பாடம் செய்யும்படி திணித்து வைத்தார்கள் அன்று எனக்கு அது சந்தோஷமா இருக்கவில்லை ஆனால் இன்று அது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது இப்படிப்பட்ட அநேக தாய்மாரை தகப்பன்மாரை எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு நீர் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்கள் நங்கையர்கள் இன்று முதல் இந்த வேதத்தை காதலிக்க இந்த வேதத்தை தங்களுடைய மன மகிழ்ச்சியாய் கொள்ள எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வேதத்தை மாத்திரம் என்னை விட்டு பிடுங்கி விடாதீர்கள் என்று சொல்லிள் ஆண்டுகிறேன் அப்படிப்பட்ட கிருபையை இந்த அருமையான தம்பிமார் தங்கைமார் எல்லாருக்கும் நீர் கொடுப்பீராக மறுபடியும் இந்த திருவசனத்திற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த துதிகளை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன்